நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான விளக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாட்டில் கஜேந்திரன் ஒரு அரசன் ஒருத்தர் இருந்தாராங்க அந்த அரசன் அமைச்சர் காவலாளிகள் எல்லாருமே இருந்தாங்களாம் அந்த அரசபைக்குள்ள இப்படி இருக்கும்போது அந்த அரசனுடைய இடத்துல வந்து ஒரு காவலாளி ஒருத்தர் இருக்காராம் அவர் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காராம் அவர் பேர் வந்து ரத்தினம் எதுக்குமே கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிரிச்ச முகத்தோட தான் எப்பயுமே இருப்பாருங்களாங்க இத பார்த்த அரசனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம் போறாம எல்லாமே இருந்துச்சான் இவ்வளோ பெரிய பணக்காரரா இருக்கிறோம் அமைச்சர்கள் காவலாளிகள்னு கூட இவ்வளவு பேரு வேலை செய்யறதுக்கு இருக்காங்க இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல ஆனா இந்த காவலாளி ரத்தனம் மட்டும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படுறாரு இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு ஆச்சரியமும் அந்த ரத்தனத்துக்கிட்டே கூப்பிட்டு கேக்குறாரு ரத்னா நீ மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்கிறாராம் அரசன் அதுக்கு வந்து ரத்தனம் வந்து என்ன பதில் சொல்றனா வெயிலையும் மழையையும் மறைக்க எங்களுக்கு ஒரு கூரை இருக்குங்க ஐயா கூரை வீடு இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு மானத்தை காக்கறதுக்கு உடையும் இருக்குது வேலைக்கு சாப்பிடறதுக்கு உணவு பொருளும் இருக்கு அப்படின்றப்ப எங்களுக்கு எதுக்குங்கய்யா கவலை இருக்க போது நமக்கு தேவையானதெல்லாம் இருக்க போது நம்ம எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாராம் சரின்னு சொல்லி இந்த அரசன் கஜேந்திரன் என்ன பண்றாரு அந்த நாட்டு அமைச்சர் அவர்கிட்ட போயிட்டு இத சொல்றான் இந்த காவலாளி ரத்தனம் மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு தேவையானதை வச்சிக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே அமைச்சர் என்ன பண்றாரு அரசே நாமளும் நம்மளோட கவலைப்படக்கூடிய சங்கத்துல இந்த சேர்த்துலாமா அப்படின்னு சொல்றாராம் அது எப்படி அமைச்சரை கவலைப்படக்கூடிய சங்கம் அப்படின்னு சொல்றாராம் இல்ல அரசே நான் சொல்ற மாதிரி செஞ்சா அவனும் இந்த சங்கத்துல வந்து சேர்ந்துருவான் சரி என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேக்குறாராம் உடனே அமைச்சர் வந்துட்டு ஒரு பைக்குள்ளார தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை எடுத்து கட்டி அவங்க வீட்டுக்குள்ளார வச்சிருங்க அப்படின்னு சொல்றான் அதே மாதிரியே அரசனும் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு அவங்க வீட்டு முன்னாடி வச்சிருங்கள இத பாத்த ரத்னம் அவங்க வீட்டுல போய் பார்த்த ரத்னம் அந்த பொற்காசுகளை என்றானா எண்ணும்போது தொண்ணூத்தி காசுகள் தான் இருக்கான் என்னடா ஒரு காசு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்றானா திரும்பவும் தொண்ணூத்தி பொற்காசுகள் தான் இருந்ததா அதனால மீறி ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சானா வீட்டில் எல்லார்ட்டையும் கோவப்படுறது அளவுக்கு மீறி கோவப்படுறது அந்த ஒரு காசுக்காக ரொம்ப தூக்கம் எல்லாத்தையும் இழந்து அவனோட நிம்மதியை இழந்து அந்த பொற்காசுகளை சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தானா அப்பயே அவனால முழுமையா சம்பாதிக்க முடியல இருந்தாலும் அதுக்காக தான் தேடிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தானா உடனே அரசர் அரசர்கிட்ட இந்த அமைச்சர் சொல்றாரான் அரசே பாரு ரத்தனத்தோட நிம்மதியும் போயிருச்சு இந்த தொண்ணூத்தி ஐம்பது பொற்காசிகளை பார்த்ததும் அதை வச்சிட்டு அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லாம அந்த இன்னொரு காசு குறையுது அப்படின்னு சொல்லி அததான் அவன் தேடிட்டு அதுக்காக உழைச்சி அவனோட நிம்மதியை அவனை கெடுத்துக்கிட்டான் இவ்ளோ பொருள் இருக்கும் போது அனுபவிக்க தெரியாம இல்லாததே இவன் இவனோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டான் இவனையும் நம்மளோட கவலைப்படக்கூடிய சங்கத்துல தொண்ணூத்தி ஒன்பதாவது நபரா நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட இந்த அமைச்சர் சொல்றாருங்களாங்க ஆமனேயர்களே இப்படிதான் நாமளும் நம்மள்ட இருக்கிறத வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறோம் இருந்தாலும் இடையில நம்ம கிட்ட வரக்கூடிய பொருட்களாக நாம இன்னும் தேவை தேவைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேடிதான் போறோமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளால சந்தோஷமா வாழக்கூடிய உணர்வுகளை நம்ம வச்சிக்க மாட்டேங்குறோம் அதனால யாரும் இல்லாதத ஒண்ணு தேடாம இருக்கிறத வச்சு வாழணும்னு எல்லாருக்கிட்ட இருந்தும் கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்